நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பிரதான் மந்திரி பாரதிய ஜனசாதி பரியோஜனாவின் சாதனைகளை நினைவுகூறும் வகையில் ஆஷாதி திவாஸ் மார்ச் ஏழாம் தேதி கொண்டாடப்படுகிறது இரண்டு நேனோ அறிவியல் மற்றும் நேனோ தொழில்நுட்பம் தொடர்பான சர்வதேச மாநாடு கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது மூன்று பட்டியலிடப்படாத நிறுவனங்களின் முடிவுகளை குறிப்பிட்ட கால இடைவேளியில் தாக்கல் செய்யும் தாக்கல் செய்ய சேர்க்கப்படவுள்ள புதிய பிரிவு நூற்றி இருபத்தி ஏ இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுக்கு நிதி மற்றும் செயல்பாடு எந்த துறையின் கீழ் செயல்படுகிறது இரண்டு கிஷோரி சுகாதார அட்டைகள் எந்த அமைச்சகத்தின் முன்முயற்சி ஆகும் மூன்று மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை வளர்ப்பு என்று அனுசரிக்கப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி